திரு புறவார்பனங்காட்டு சுவாமி திரு பனங்காட்டீசர் திருவடி போற்றி தேவி திரு புறவாம்பிகை அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் இது திருச்சி சம்பளம் Vinnna marindana Muummadil kalai Vooda Vengganayal Yeithai Viri Vinnna marindana Muummadil kalai Vooda Vengganayal Yeithai Viri Vennna marindulize Uravarpana பண்ண மருந்தோலி சே புறபார்ப்பன காட்டும் பெண்ண மருந்தோரு பாகம் ஆகிய பிஞ்சா பெரை சேர்த்துதலீடை பெண்ண மருந்தோரு பாகமாகிய बिञ्जा गरे शेर मुदलीडई कण्णमरंदवनेय कलंदा करुणाये कण्णमरंदवनेय कलंदा कृ पारु What the adversary did be a buggy ever since this time was shirt A car in a distance தளம் செய்ய பாடல் வண்டு அறையும் புறவார் பனங்காட்டூர் புறவார் பனங்காட்டூர் பாடல் வண்டு அறையும் புறவார் பனங்காட்டூர் தோடு இலங்கிய காது அயல் மின் துளங்க பெண்குழைத்துள்ள நள்ளிருள் ஆடும் சங்கரனே தோடியினங்கிய காது அயல் மின் துளங்க பெண்குழைத்துள்ள நள்ளிருள் ஆடும் சங்கரனே ஆடும் சங்கரனே அடைந்தார்க்கு அருளாயே ஆடும் சங்கரனே அடைந்தார்க்கு அருளாயே அடைந்தார்க்கு அருளாயே அடைந்தார்க்கு அருளாயே வாழையும் கயலும் மிளிர் பொய்கை யலும் மெளிர் பொய்கை புனல் கரை அறுகு எல்லாம் புனல் கரை அருகு எல்லாம் புனல் எல்லாம் பயல் பாளை ஒன் கமுகம் புறவார் பணங்காட்டூ பாளை உள்முகம்னங்காட்டூர் புறவார் மனங்காட்டூர் ஊழையும் நருங்கொன்றையும் மதமத்தமும் புனைவாய் கடல் இணைத்தாளையே பரவும் தவத்தார்க்க அருளையே ஒன்றையும் மதமத்தமும் புனைவாய் கழல் இணை தரும் தாளையே பரவும் தமத்தார்க்கு அருளாயே தமத்தார்க்கு அருளாயே மேய்ந்து ல் மதிர் கவு மேயது இளம் சென்னல் மென்கதிர் கௌவி மேற்படுதலில் மேதி வைகரை பாய்ந்தள் படனப்புற மார்பணங்காட்டும் பழனப்புறவார்பனங்காட்டூர் ஆய்ந்த நான்மறைபாடி ஆடும் அடிகள் என்று அரத்தி நன்மலர் சாய்ந்து அடிபரவும் தவத்தார்க்கு அருளாயே தவத்தார்களாயே தவத்தார்க் நருளாயே பனங்காட்டூர் அடிகள் என்று என்று அறத்தி நன்மலரு சாய்ந்து அடிவரவும் தவத்தார்க்கு அருளாயே தவத்தார்க்கு அருளாயே செங்கையோடு சேல் சரிச்சையே சீரி தேனத்துடு பங்கயம் மலரும் புறபார் பங்கம் மலரும் புறபார்னங்காட்டு கங்கையும் மதியும் கமல் சடை கேள்மையாள கூடி மான்மரி அங்கையாடலனே அடியார்க் உடாயே கங்கையும் மதியும் கமல் சடை கேண்மையாலோடும் கூடி மான்மரி அங்கையாடரனே அடியார்க்கு அருளாயே அடியார்க்கு அருளாயே அடியார்க்கு அருளாயே அடியார்க்கு அருளாயே நெரினார் வரை கோழி மால் கடல் நிடிய போடிக்கு தூர்ந்து வைகலும் நெரினார் வரை கோழி மால் கடல் கூப்பி கூப்பி ும் கடவுள்ளியன்றுங்கும் கடவுள்ளியன்று वनंगिरता के अरुणाए ए அறிவயல் விரல் காட்டி கை அரிய அறிவயர் கை காட்டி அம்மலக்காந்தள் அங்குரி பையரா விரியும் புறவார் மலங்காட்டூர் பையலா விரியும் புறமார்பனங்கவும் கடலேத்தி நாள்தோறும் பொய்யில்லா அடிமை புரிந்தார்களாயே கடலேத்தி நாள்தோறும் பொய் அடிமை புரிந்தார்க்கு அருளாயே புரிந்தார்க்கு அருளாயே அடிமை புரிந்தார்க் அருளாயே நல்ல தூவி அஞ்சிறை மெல் நடையன ஆ அஞ்சிறை மெல் நடையன மல்கி ஒல்கிய தூ மலர்பொய்கை பாவில் பண்டு அறையும் புறவார் பணங்காட்டூர் பாவில் பண்டு அறையும் புறவார் பனங்காட்டூர் மேவி அந்நிலையாய் அறக்கல் தோல் அடர்த்தவள் தோள்வள் பாடல் கேட்டு அருள்மேவிய பெருமான் என்பவர்க்கு அருள ஏ அருள்மேவிய அருள் பெருமான் என்பவர்க்கு அருள ஏ மாதவி புன்னை நல்ல அசோகமும் அரவிந்தம் மல்லிகை அந்தல் மாதவி உன்னை நல்ல அசோகமும் அரவிந்தம் மல்லிகை பைந்தல் ஞாடல்கள் சூழ் புறவர் பணங்காட்டூர் புறவர் எந்த இளம் முகில் வண்ணல் நான் முகன் முகில்வண்ணல் நான் முகன் இவற்கு அரிதாயுமிருந்தது ஓர் சந்தம் ஆயவனே தவத்தார்க்கு அருளாயே தவத்தார்க்கு அருளாயே தவத்தார்க்கு அருளாயே இனமார் முருகு உண்டு ಬಂಡಿನಂ ನೀಲಮಾಮಲರ್ ಕವ್ವಿ ಆ ಲಾನ ಬಂಡಿನಂ ನೀಲಮಾಮಲರ್ ಕವ್ವಿ ನೇರಿತೆ ಪಾಣಿಲ್ ಯಾಳ್ ಮುರಲಂ ಕುರ ವಾರ್ವನಂಗಾಟೂರ್ ಪಾಣಿಲ್ ಯಾಳ್ ಮುರಲಂ முரலும் புறவார் நான் அழிந்து உடல்வர் சமணரும் நண்பில் சாக்கியரும் நகத்தலை ஊன் முறியவனே உகப்பார்க்கு அருளாயே உகப்பார்க்கு அருளாயே உகப்பார்க்கு அருளாயே பனங்காட்டூர் கண்ணமர்ந்தவனே கலந்தார்க்கு அருளாயே புறவார்பனங்காட்டூர் ஆடும் சங்கரனே அடைந்தார்க்கு அருளாயே புறவார்பனங்காட்டூர் புறவார்பனங்காட்டூர் மதமத்தமும் புனைவாய் கடல் இணைத்தாளையே பரவும் தவத்தார்க்கு அருளாயே புறமார்பனங்காட்டூர் சாய்ந்து அடிமரவும் தமத்தார்க்கு அருளாயே புறமார்பனங்காட்டூர் அங்கையாடலே மான்மரி அங்கையாடலே அடியார்கருளாயே புறமார்பனங்காட்டூர் சிறினால் வணங்கும் திறத்தார்கருளாயே திறத்தார் கருளாயே புறவார்பனங்காட்டூர் பொய் இல்லா அடிமை புரிந்தார் கருளாயே புறவார்பனங்காட் பாடல் கேட்க அருள் ஏவிய பெருமான் என்பவர் அருளாயே புறவார்பனங்காட்டூர் சந்தமாயவனே தவத்தார்க்கு அருளாயே புறவார்பனங்காட்டூர் நகத்தலை ஊறியவனே உகப்பார்க்கருளாயே பார்க்கருளாயே உகப்பாக்கருளாய மையினார் மணி போர் மெட்ரனை மாசில் வெண் பூசும் மார்வனை मयना मणिपुन मिटत करे माचिल बण बोडी पूस मार बने पय तेल कोढिल तूल उरबार